என்ன மறந்து நாளை ந்தால் நிப்ப வரமாட்டீஷ்மர யாராவது ஜெயிச்ச முடியுமா உலகத்தில் சொல்லு இந்த வனவாசம் வீண் பண்ணக்கூடாது பயனுடையதா கழிக்க சொல் அப்படி உடனே அர்ஜுன் அழைத்தார் தருமர் உபதேசம் பண்ணின மந்திரத்தை உபதேசம் பண்ணினார் நீ போய் தவம் பண்ணிட தவத்தின் பலனா சிவபுருமான் உனக்கு அனுகிரகம் போய் கடுமையான தவம் பண்ணினார் அர்ஜுனன் எப்படா தவம் பண்ணினான் வரைப்படியும் எண்ணில் கோடி ஆகமத்தின் படியும் எழுத்து ஐந்து கூறி ஆகமங்கள் சொன்ன மாதிரி சிவபுருமானுடைய ஐந்து எழுத்து நம சிவாய் அந்த மந்திரத்தை திரும்பி திரும்பி திரும்பி திரும்பி சொல்றான் விபூதி போட்டுக்கிட்டான் அப்படியே பார்த்தா சிவபெருமான் மாதிரியே இருக்கலாம் கடுமையான தவம் பண்றான் அதுவும் எப்படி ஒரு தாளின் விசை நின்று ஒரு கால ஊனிட்டான் இன்னொரு கால நின்ற தாளின் ஊருவின் மேல் தொடையில வச்சுட்டான் இன்னொரு கால ஒ கால பூமியில ஊனி ஒத்த கால இப்படி தொடையில வைத்துக் கொண்டு ரெண்டு கையை மேல தூக்கி விசும்பினையே கவர்வான் போல மேல இருக்கிற உலகத்தை பறிக்கிற மாதிரி ரெண்டு கையை மேல தூக்கிதான் இரு தாரை நெடுந்தடங்கண் அப்படியே கண்கள்ல கண்ணீர் பெருகி ஓடுகிறது அது மட்டுமல்ல அவருக்கு இந்த தவம் சித்திச்ச உடனே என்னாச்சு உலகம் ஞாபகமே இல்ல கல்லு மாறி நிக்கிறானா எப்படினா கல்லு மாறி அப்படின்னு வில்லிபுத்திர ஆழ்வார் சொன்னார் காட்ட இருக்கிற விலங்கள்லாம் உடம்பு தேய்ச்சிக்கிறதுக்கு இவன் மேல தேய்ச்சிட்டு போதும் தெரு மார்க்கெட்ல மையத்து ஒரு கல் எமை எல்லாம் உடம்பு தேய்ச்சிக்கிறதுக்காக அது இப்படி உடம்ப தேய்ச்சிக்கிறதுக்கு ஒரு கல் வைக்கிறது ஒரு பெரிய தானம் ஒரு காலத்துல விலங்கு என்ன பண்ண ஊருச்சுனா அப்படி அந்த மாதிரி காட்டில இருக்கிற விலங்குகள்லாம் அர்ஜுன் மேல உடம்ப தேய்ச்சிக்க தவம் பண்றதுக்கு அவ்வளவு அசையாம தவம் பண்ணிட்டு இருக்கிறார் பாருங்க கருந்து உரு கல் என பிடியும் கன்றும் யானையெல்லாம் உடம்பு தேய்ச்சும் கழித்தினமும் உடன் இரு அப்புறம் என்ன கரையான் அப்படியே ஏறி போச்சு புத்தி ஏறி போச்சு கரையான் மேலே இல்ல இந்த தவம் பண்ற அந்த எண்ணம் நிறைவேறணும்னா சிவபெருமான் வரணுமே சிவபெருமான் வரணும்னா அந்த அளவுக்கு இவனுக்கு அந்த பக்குவம் இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுமே அப்படின்னு பாத்துட்டு ஒரு முனிவர் வடிவத்துல வந்து மெதுவா பேசினான் குழந்தை ஒரு நாள் இப்படிலாம் தவம் பண்ண முடியாதுப்பா வேண்டாம் விட்டுடு உடம்பெல்லாம் வீணா போயிடும் இப்படிலாம் தவம் பண்ணாது கொஞ்சம் செத்தாலும் சாவியனை ஒழி நான் தவத்தை விடமாட்டேன் ரொம்ப முக்கியம் எண்ணிய எண்ணியாங்க எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறின் அப்படின்னர் நாங்க ஒரு லட்சியத்தை கையில எடுத்துட்டோம்னா அதை அறையிற வரைக்கும் விடக்கூடாது நம்ம பிள்ளைகளை யார்கிட்டயாவது வேலை தராரு போய் பார்த்துட்டு வா அப்படின்னா நான்தான் நாலு தடவை போயிட்டு வந்துட்டேன் அந்த ஆள் ஒண்ணும் தரமாட்டேங்கிறேன் நாலு தடவை போனா கொடுக்க முடியுமாடா இன்னொரு தடவை போயிட்டு வா கொடுக்குறா தான் முதல் தடையே என்ன இவ்வளவு அலைய விடறான் எண்ணமே அவனுக்கு இல்ல வேலை வாங்கிட்டு ஐடியாவே அவனுக்கு இல்ல சும்மா நான் அலைய முடியாது என் பிரஸ்டீஜ் என்ன ஆகுதுன்றான் வேலையே இல்லாதவனுக்கு பிரஸ்டீஜா என் பிரஸ்டீஜ் என்ன ஆகுது திரும்ப திரும்ப யாரு போய் பாப்பா அப்படி ஒரு பெண் குழந்தை ஒரு டிவி அனௌன்சரோ ஏதோ ஒரு வாய்ப்பு போய் பாத்துட்டு ரெண்டு தடவை போயாச்சுக்கு அப்புறம் போக முடியாது அப்புறம் என் கௌரவம் என்ன ஆகுது நீங்க நூறு தடவை அலைஞ்சாதான் சில காரியம் நடக்கும் ராமானுஜர் பெரிய ஞானி ராமானுஜர் அவருக்கு நமோ நாராயணாங்கிற மந்திரத்துக்கு அர்த்தம் வேணும் அந்த நமோ நாராயணாங்கிற மந்திரத்தோட அர்த்தத்தை திருக்கோஷ்டிய நம்பின்ற குலகுரு அவர்கிட்ட போய் கேட்கிறார் அவர் சும்மா சொல்லலீங்க பிறகு பாக்கலாம் ஒரு திரவியாச்சு ரெண்டு தடவியாச்சு மூணு தடவை நடந்து விட்டார் ராமானுஜர் இப்ப இப்ப அப்புறம் பாக்கலாம் சரி இல்ல அப்புறம் பாக்கலாம் இப்ப நாம பதினெட்டு தடவை ஒருத்தர் நடந்து போய் கேட்டு சொல்லுவோம் இவன் இல்லாட்டி வேற எவனா சொல்றான் இது பெரிய விஷயமா அவனை தெளிவிடும் நமக்கு தெரிஞ்சு பதினெட்டு தடவை நடந்து ஒருத்தர் சொல்லலன்னா அந்த மனுஷனை கீழே சொல்லுவோம் இல்ல விஷயத்த கீழே சொல்லுவோம் ராமானத்துல என்ன பண்ணா தெரியுமா பட்டி கிடக்கான் போய் தெரியுது அவர் எப்பேற்பட்ட அவர் மேல போயிட்டா இதுக்கு அர்த்தத்தை நாராயணரே சொல்வாரு போகாம இருந்தார் நான் சொல்றேன் எப்பேற்பட்ட குரு பாருங்க கடைசியா பதினெட்டாவது முறை அலைஞ்சதுக்கு அப்புறமா குரு மனம் இறங்கி அவரை கூப்பிட்டு எடுத்து எடுப்புல எல்லாம் நடந்துடாது நிறைய தடை வரும் நிறைய சோதனை வரும் ஜெயிசாதன மேல போக முடியும் இல்ல இத்தனை முறை தவம் பண்ணிட்டு இருக்கான் அந்த மன உறுதி இருக்கா இல்லையா இந்திரன் டெஸ்ட் பண்ண சொன்ன ஒரு நாள் சிவபுரிமான் அடைய முடியாது போனா வீட்டுக்கு போய் சும்மா ஷாட் தூங்கறத விட செத்துப்பா மேல்தானே இங்கே தவம் பண்றேன் அப்புறம் முடிவு பண்ணா ஊர்வசி மேனக திலோத்தமாரி தேவலோக பெண்களை விட்டு இந்த சினிமால எல்லாம் காட்டுவான் அதை பார்த்தா அந்த பயலுக்கு சபலம் வந்து தவத்தை நிறுத்தி விடுறான் சாமியார விட்டாடுவான் அந்த லெவலோட பல சாமியார விட்டு இவருக்கு தவம் குறையுதா அப்படின்னு பாக்குறதுக்காக அந்த தேவலோகத்தை பெண்களை வச்சு ஆட விட்டான் அவன் அப்பவும் மனசு சலனமே கிடையாது அப்படியே சிந்தனையா இருக்கும் இவன் கடுமையா தவம் பண்ண உடனே சிவபுருமானே பார்த்தார் இது தவம் பண்ற சோதிக்கிறார் அப்படின்னு முடிவு பண்ணி சிவபுருமான் வேடுவராகவும் நான்கு வேதங்கள் நாய்களாகவும் அம்பிகை வந்து வேடுவர் பெண்ணாகவும் அவரை சிபாரசு குழந்தை தவம் பண்றான் வாங்க போய் அனுகிரகம் பண்ணலாம் வாங்க அப்படின்னு அந்த மாதிரி சிவபுருமானே வேடுப வடிவத்துல வருகிறான் வரையரசன் திருமடந்தை வனமுனை மேல் மணிக்கு செங்கை நிறைவடையும் புலிப்பல்லால் நிறம் துகள் மங்கள பூணும் அதாவது அம்பாளுடைய சிறப்பு என்னன்னா நம்பாள் என்னென்ன வேஷம் போடுறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி அவ போடுவாளாம் இவர் வந்து சொக்கநாதரா வந்தா அவன் மீனாட்சியா வருவா அவன் வேடுவனா வந்தா வேடுவாச்சியா வருவா வந்தா அந்தன பெண்ணா வருவா இவர் என்ன வேஷம் போடுறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி வேஷம் போட்டு அவர் பின்னாடி வருவாளாம் சம்சாரம் அப்படி இல்லை இருக்கணும் அவருக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் இப்ப அவர் என்ன ட்ரெஸ் பண்றாரோ அது தகுந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் ஏன்னா அவர் ட்ரெஸ் பண்றதை விட அதிகமா ட்ரெஸ் பண்ணிட்டா அவர் மரியாதை போயிடும் அவர் ட்ரெஸ் பண்றதை விட குறைச்சலா ட்ரெஸ் பண்ணி ஆச்சுன்னு வச்சுக்கோங்க அந்தஸ்துக்கு குறைவா பண்ணுங்க அவர் மேலேயே சந்தேகம் வந்துடும் கூட வர்றது யாருன்னு ரொம்ப சிக்கலான்னு ஐயா பட்டு வயசு கட்டினா அம்மா பட்டு புடவை கட்டிட்டு வெளியே போகணும் ஐயா ஒரு நாலு மூணு வயசு சாதாரணமா வந்தான்னு வச்சுங்க அப்ப அம்மா பட்டுப்பட கட்டி போகப்படாது யாரு யாரு யாரோட வர்றாங்க அப்படின் பிரச்சனை எப்படும் இல்லையே அவர் என்ன மாதிரி போறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி வரணுமா அப்படி அம்பாள் வருவாளாம் சிவபுருமான் என்னென்ன வேஷம் போடுறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி வேஷம் போட்டு பின்னாடி வருவாளம் எப்படி புலிப்பல் தாலி வேடு வச்சி அந்த வேடுவ வடிவத்துல பின்னாடியே வருகிறார் அப்படி சிவபுருமான் எப்படி வர்றாருனா ஓர் ஏனும் தனி தேட ஒளித்தருளும் மூர்த்தி முன்பு திருமால் பன்றியாகி தேடி அந்த சிவபுருமான் இப்ப எதுக்குடா வந்தா மூக்காசுரன் ஒரு அசுரன் பன்றி வடிவத்துல இருக்கிறார் அவன் அர்ஜுன் பாத்துக்கிட்டே இருக்கிறான் கடுமையான தவிர இருக்கிற இந்த பயில கொண்டு ரெடியா இருக்கான் யாரு மூக்காசு அவன் எங்கெங்க போறான்னு வரா கதைன்னு பன்றியாக திருமால் தேடியருடைய சிவபெருமான் இந்த பன்றியை தேடிக்கொண்டு இப்போ வரா ஏன் இது பாஞ்சிட கூடாது அர்ஜுன் மேல பாஞ்சிடக்கூடாதுன்னு அப்படி தேடிக்கொண்டே வருகிறார் கடைசியா மூக்காசுரன் சரியா பாய போறான் அர்ஜுனன் மேல அப்ப தன் அறியாம அர்ஜுனன் தவம் கலைந்து மொழித்தான் பன்றிய பார்த்துட்டான் நடக்குமா அப்படின்னு நடக்கும் போது கூட நமக்கு பின்னாலேருந்து யாராவது நம்ம கவனிக்கிறாங்க அப்படின்னா பழிய திரும்பிப்பாங்க பின்னாலேருந்து நம்மளே பாத்துக்கிட்டு இருந்தா நம்மள அறியாமையே அவங்க நம்மளை தொடல கூட நம்ம நினைக்கிறாங்க அப்படின்னா திரும்பி பார்த்தா தெரியும் எண்ணங்களால ஒருத்தரை தொடுவதுன்னு பேர் ஒரு எண்ணத்தை தொடர்ந்து ஒருத்தர் அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தா அவங்க டக்குன்னு திரும்பி பார்ப்பாங்க இப்ப அதே மாதிரி அர்ஜுனன தொலைவிலேருந்து தொடர்ந்து இந்த பன்றி பாத்துக்கொண்டே இருந்ததாலே பழைய நன் திறந்தா ஆஹா ஒரு பன்றி நம்மள கொள்ள வருது அப்படின்னு வில்ல எடுத்தோம் அம்ப அந்த பன்றி மேல எய்கிறான் அது என்ன ஒரே சமயத்துல சிவபுருமான அம்பும் இந்த அர்ஜுன அம்பும் ரெண்டும் வந்து அந்த பன்றி அப்படியே தச்சுது பன்றி கிழந்துச்சு சிவபுருமானும் வர்ற இந்த புத்துல இருந்து கலத்திக்கிட்டு அர்ஜுனும் வந்து நிக்கிறான் வந்த நான் பார்த்து குறிவைத்த பன்றியின் மீது அம்பா அடிச்சேன்னு சொன்ன நீ உனக்கு பன்றி வேணும்னா சாப்பிடறதுக்கு எடுத்துட்டு விருப்பம் எடுத்துட்டு ஆனா இந்த பன்றி ஓ அம்பால செத்து போச்சு மட்டும் சொல்லவே சொல்லாட என் அம்பு குறித்தப்பாது செத்துதுக்கு காரணம் என்னுடைய அம்புன்னு அது அப்புறமா முடிவு பண்ணலாம் அது ஓ அம்புல செத்துதான் என் அம்புல செத்துதான் அப்புறம் செத்துதான் அம்புல செத்துதான் அப்புறமா பார்ப்போம் இப்ப முதல்ல பன்றிய நீ எப்படி அடிக்கலாம் எனக்கு எப்படி தெரியும் பன்றியை தான் கவனிச்சேன் வழிய பன்றிய நீ குறிப்பாக்குறது எனக்கு எங்கே தெரிய முடியும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அதெல்லாம் நானும் பன்றியை அடிச்ச நீ அடிச்ச ஆனா என்ன நீ பன்றிய அடிச்ச என் அம்புல உயிர் போச்சு அந்த வீரன் அகந்த அடிச்சதால் போ அடிச்சது எப்ப என்ன திமுரு அம்புல கரெக்டா அடிக்க முடியாது அம்பு விடுறாரு அர்ஜுனன் மேல அர்ஜுனே வில்ல விளச்சா சிவபெருமான் மேல அம்பு விட ஆரம்பிச்சான் ரெண்டு பேரும் விளையாட்ட சண்டை கொஞ்ச நேரம் சண்டை போட்ட போது என்ன பண்ண வேணும் அர்ஜுனனுக்கு இது ஆகாத ஒரு தோல்வி என்னன்னா யாரும் இந்த வரைக்கும் அர்ஜுன் ஜெயிச்சதே இல்லையே தோல்விக்கு விரோதமா எல்லா காரியமும் ஒழுங்காடுவான் தோக்க ஆரம்பிச்சா பால் அடிக்க மாட்டான் ஜெயிக்கிறமோ இல்லையா மண்டே பழந்துட்டு போலாம் வா வந்து ஜெய்களின் பல யோனியிலும் யாரி படாத ஒரு குழந்தைக்கு கூட அடிபட்டு எல்லா உயிர்களுக்கு அந்த இறைவன் இருப்பதனாலே அந்த அடி எல்லா உயிர்கள் மேலையும் அர்ஜுனும் அப்ப சிவபுருமான் அந்த இடத்த விட்டு மறைகிறாரோ இவர் சிவபுருமான் ஆரியே அண்டமும் அனைத்துமாய் ஓடிர் ஜோதியே கொன்றயம் தொங்கன் மௌலியாய் சிவபெருமான் புகழ எல்லாம் சொல்லி அர்ஜுனன் பாடுகிறான் இங்க நான் ஒரு குறிப்பு மட்டும் சொல்லும் அர்ஜுனன் சிவனப் புகழ்வதா எழுதியிருக்கிறாரே வில்லிபுத்தர் ஆழ்வார் அவர் வெரி ஸ்ட்ராங் வைஷ்ணவன் புகழ்ந்த இடத்தில் அதே மாதிரி புகழ்ந்து எழுதுகிறாரே அதான் பண்பு இப்ப வில்லிபுத்திர ஒரே வார்த்தை என்னன்னா அப்படிப்பட்ட சிவகுருமானே அர்ஜுன் புகழ்ந்தான் ஏன் இவருக்கு புகழ்றதுக்கு இஷ்டம் இல்லாம இருக்கும் ஒரு வைஷ்ணவருக்கு சிவனை புகழ்ந்து பாட ஆசை இல்லாம இருக்கலாம் ஏன் அவர் புகழ சொல்லுவானே அப்படின்னு வில்லிபுத்தூர் ஆழ்வார் அப்படி நடந்து கொள்ளவில்லை அது வில்லிபுத்தூர் ஆழ்வாருடைய பெருந்தன்மை பெருமை இப்ப நம்ம ஊர்ல சைவ வைஷ்ணவ சண்டை ஓரளவு இருக்கு இன்னும் கூட சில இடத்துல இருக்கு இல்லாம ஒண்ணு கூட திருப்பதி வெங்கடாஜலபதி முருகனா இல்ல நிஜமாவே பெருமாளும் ஒரு பெரிய சர்ச்சை அதே மாதிரி அழகர் மலையில வந்து பெருமாள் கோயிலா அது முருகன் கோயிலா அப்படின்னு ஒரு பெரிய சர்ச்சை நம்ம நீதிபதி ரொம்ப கட்டிக்காரங்க ஜட்ஜ்மெண்ட் குடுத்துட்டா அது ஏதாவது ஆயிரும் பிரச்சனை அவங்க ஒரு ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க சில ஜட்ஜ்மெண்ட்லாம் கொடுத்துட்டா பெரிய சிக்கலா போய் முடிஞ்சிடும் அதுக்கு அது என்னென்ன புரலாங் பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணிட்டே போறாங்க எவ்வளவு காலம் கொண்டு போகாம போவோம் அப்படின்னு சொல்லி அப்ப சைவ வைணவ சண்டேங்கிறது இன்னைக்கு நேர்த்திக்கல ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு கல்கி பொ செல்வன் ஒரு கதையை ஆழ்வார்க்கடியான் வரும் பொன்னியின் செல்வன்ல அவரு கோயில் வழியா போயிட்டு இருப்பாரு தீவிர வைஷ்ணவர் திருமன் போட்ட வைஷ்ணவர் கோயில் வழியா போயிட்டு இருப்பார் மேலிருந்து காக்கா ஒரு கல்ல தள்ளிவிடும் அந்த கோயில்ல இருந்து ஒரு கல்ல தள்ளிவிடும் நல்ல இந்த முன்மண்டை மொழிச்சிருக்கும் அதை பட்டு அடிபட்டு வீங்கிவிடும் நிமிந்து காக்கா எரிக்கிற மாதிரி அந்த ஆழ்வார்க்கடியான் பார்த்துட்டு அது சிவன் கோயில் இடி இது மாதிரி என்னால தான் இடிக்க முடியல இடிச்சா பரவாயில்ல எத்தனை கல்வி இருந்தாலும் பரவாயில்ல அதாவது தனக்கு அடிபட்டா கூட பரவாயில்லையா ஏன்னா அந்த காக்கா சிவன் கோயில இடிச்சிட்டு இருக்குதா அது இடிச்சா பரவாயில்ல அந்த காலத்துல நிலவிய சைவ வைணவ காழ்ப்புணர்ச்சியை கல்கி படம் பிடிச்சு காட்டியிருக்கிற அந்த ஆழ்வார்க்கடியான் கேரக்டர் எனக்கு ஐயப்ப வழிபாட்டுல என்ன சந்தோஷம்னா சைவ வைணவ வழிபாடுங்கிற அந்த முரண்பாடை நீக்கிய வழிபாடு ஐயப்பனுடைய வழிபாடு இங்க வந்து சைவம் வைஷ்ணவ துளசி விபூதி துளசி மாலை திருநாட்சி மாலை எல்லாம் சமமா பாவிக்கப்படுகிற இடம் ஐயப்பனுடைய சன்னது இனி இந்து மதம் வந்து ஒன்னா போறதுக்குரிய வழிமுறையை கண்டுபிடிக்கிமே ஒழிய உள்ளுக்குள்ள பிரிஞ்சு பிரிஞ்சு ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை கொடுக்கிட்டேவா போறது சிவன் ஓஸ்தி திருமால் தாழ்த்தி திருமால் ஓஸ்தி சிவன் தாழ்த்தி தான் என்னைக்கு சேத்து நிலைமை எங்க போய் முடியாது இது சைவ வைணவ ஒற்றுமைக்கு ஒரு இடம் சிவபுருமானுடைய புகழை வில்லிபுத்தூர் ஆழ்வார் பெருந்தன்மையோடு பாடி காட்டி இருக்கிற அருமையான இடம் அப்புறம் சிவபுருமான் அர்ஜுன் இருக தழுவி கொண்டார் பாசுபத அஸ்திரம் வலிமை மிக்க பாசுபத அஸ்திரத்தை கொடுத்தார் அப்பா இத உரிய காலத்துல சரியா பயன்படுத்து அப்படின்னு அப்புறம் வரைஞ்ச உடனே இந்த மகன் தானே அர்ஜுனன் அப்பா நீ ரொம்ப தவம் பண்ணி உடம்பெல்லாம் இழைச்சி போச்சா நீ வேணா இந்திரலோகத்துல வந்து ஒரு ஒரு மாசம் தங்கிட்டு போயிரு பரீட்சை முடிஞ்ச உடனே பாட்டி வீட்டுக்கு பேரம் போயிடுவான் பரீட்சைக்கு இவர் படிச்சு கழிச்சு அப்படியே இழைச்சு போயிருப்பாருல்ல பரிசை முடிஞ்சனால உடம்ப சேர்த்துக்கு நிறைய சேர்த்து பாத்தி அனுப்பிச்சு வைப்பேன் கடுமையா தவம் பண்ணி உடம்பு அடைச்சி போச்சு அப்படின்னு இந்திரலோகத்துக்கு போயிட்டான் இந்திரலோகத்துல ரொம்ப வசதியா இருக்கிறேன் வேடிக்கையான நிகழ்ச்சி இருக்கான் ஒரு நாள் இந்த உட்கார்ந்துருக்கான் அப்பாவோட ஊர்வசி வந்து இவனுக்கு நாட்டியத்துல ரொம்ப விருப்பம் உண்டு அர்ஜுனனுக்கு நாட்டிய கலையில ரொம்ப எல்லா கலையிலயும் வல்லவன் நாட்டியத்தில் ரொம்ப வல்லவன் அர்ஜுனன் அந்த நாட்டியத்தை ஊர்வசி நாட்டியத்தை ரசிச்சு ரசிச்சு ரசிச்சு பாட்டான் இந்தப்பான்னு நினச்சுட்டான் ஓ ஊ ஊர்வசியம் விரும்புறான் போடுறது அவனுக்கு புத்தி அப்படித்தான் போகும் இந்திரன் அப்படி போட்டான் என்ன உடையவன் தான் உடனே என்ன பண்ணிட்டான் ராத்திரி மகன் தங்கி இருக்கிற இடத்துக்கு அர்ஜுனன் தங்கி இருக்கிற இடத்துக்கு ஊர்வசியம் கூப்பிட்டு நீ போ அப்படின்ட்டான் மகிழ்ச்சியாயிருது அவனை சந்தோஷப்படுத்து களைப்பா இருக்கான் போய் சந்தோஷப்படுத்துன்னு ஊர்வசி அனுச்சுட்டான் அவளுக்கும் அர்ஜுனன் மேல இருக்க விருப்பத்தினால ஊர்வசி வந்து என்னுடைய அரண்மனை கதவை தட்டி உள்ள வந்து நான் உன்னோட மகிழ்ச்சியா இருக்கிறதுக்காக வந்தேன் இவன் எந்திரிச்சு கும்பிட்டான் இது நீ அப்படக்கூடாது காலையில நீ என்ன விரும்பி தானே பாத்தேன் அய்யோ சத்தியமா நான் உன்னை விரும்பி நீ அழகா நாட்டிய மாடினா எனக்கு நாட்டிய கரையில ரொம்ப விருப்பம் உண்டு நீ ஆடுகிற மாதிரி ஆடனும் தெரியாது உங்க அப்பாவே என்ன அனுப்பிச்சு வச்சிருக்க நீ என்னோட இருக்க கடமை உடையவன் அவன் சொன்ன நீ எங்க அப்பாவால் மகிழப்பட்டவள் அதனால எனக்கு தாயார் தான் நான் ஒன்னு தீண்டினா எவ்வளவு பெரிய பாகத்துல போய் முடியும் ஆனா நான் உனக்கு தீண்ட முடியாது நான் உனக்கு தொட முடியாது நீ எனக்கு தாய் மாதிரி அப்படின்னு அதாவது அர்ஜுன பத்தி இது வரைக்கும் என்ன எண்ணம் இருக்கு அர்ஜுன் அவனுக்கு எவ்வளவு பெரிய பண்பு உண்டு எவ்வளவு நலம் உண்டு ஒரு அடையாளம் பாருங்க அவன் சொல்றான் நீங்க அப்பா அணையப்பட்டவள் தாயாருடைய ஸ்தானம் நான் உன்னை தொட முடியாது அதனால நீ எனக்கு தாய் மாறி அவளுக்கு கோவம் அவன் சொன்ன நீ ஒரு ஆன்மகன் மாதிரியா பேசுற ஒரு பேடி மாதிரி இல்ல நீ பேசுற நீ எப்படமாட்டேன்னு சொல்லிட்டோ ஒரு பேடி போல் நடந்து கொண்டதா நீ பேடியாக ஆக கடவுள் அப்படின்னு ஊர்வசம் இப்ப இந்திரன் நல்லது நினைச்சு அது கெட்டதா முடிஞ்சு போச்சு அதுவும் உன்னதமான ஆண்மகன் அவனுடைய ஆண்மை நீங்க அவன் பேடியா இருக்கா எவ்வளவு கொடூரமான பனிஷ்மெண்ட் அவனுக்கு மறுநாள் காலையில இந்திரனுக்கு விஷயம் தெரிஞ்சது நாம என்னமோ நினைக்க என்னமோ தப்பா போச்சேன்னு மகனை கூப்பிட்டு சரி ஊர்வசி சாபம் கொடுத்தா கூட முழுமையா என்னால அழிக்க முடியாது அப்ப பேடியா இருந்துக்கும் இப்ப இருக்க வேண்டாம் இந்த சாபத்தை பண்ணி நீ பேடியா அப்ப இருக்க நீ அப்படி இருந்துக்கோ உனக்கு நான் அந்த வரத்தை தரேன் அப்படின்னா இந்த இடத்துல கதையில என்ன அழகுன்னா சாம திறமையும் உடையவனுக்கு எல்லா சாபங்களும் வரமா மாறும் சாமர்த்தியம் இல்லாதவங்களுக்கு வரமே சாபமா மாறி சாமர்த்தியமா இருந்தோம்னா நமக்கு கிடைக்கிற சாபத்தை கூட வரமா மாற்றி விடலாம் யாரோ சபிக்கிற நல்லதான் போயிடும் சாமர்த்தியம் இல்லேன்னு வச்சுங்க வர சாபமா மாறி இன்னொன்னு இன்னொரு கோட்பாடு அதையும் சொல்லிடுறேன் என்னன்னா நீங்க எதையுமே நல்லதுன்னு நினைச்சா நல்லது கெட்டதுன்னு நினைச்சா கெட்டது வாழ்க்கை ஆரம்பிச்சீங்களா வாழ்க்கை எல்லாமே நல்லா இருக்கும் எது நடந்தாலும் நினைக்கிறீங்களா கெடுதலா தான் முடியும் இதுதான் வந்து எட்டோனல் தியரி நிலைத்த உண்மைகள் பாருங்களே ஒரு ராஜா ஒரு நாள் இப்படி ஆப்பிள் நறுக்கி சாப்பிடறதுக்கு நறுக்கலாம் பாருங்க பட்டக்குழுந்துருச்சு ராஜா பக்கத்துல சும்மா இருந்திருக்கலாம் எல்லாம் கடுப்பா இருக்கும் ராஜா கை அருந்து கீழே விழுந்தா எல்லாம் நன்மைக்கு எரிச்சல் ஆயிட்டான் கை அருந்து கீழே விழுந்தா நன்மைக்கு நான் சொல்றேன் ஜெயில மந்திரி சொன்னா இதுவும் நன்மைக்கு உள்ள போயிட்டான் அப்புறம் ஒரு ரெண்டு மூணு மாசம் கழிச்சு இந்த கை புண்ணெல்லாம் ஆறி போனது போனதுதான் கை இல்லாமே போச்சு எல்லாம் முடிஞ்சிட்டு மருந்து போட்டு கட்டிக்கிட்டு அன்பனை வைட்டு வேற ஒன்னும் ஆகாம காப்பாற்ற கை போச்சு ஒரு ஆறு ஏழு மாசம் கழிச்சு ஒரு நாள் வேட்டைக்கு போனா ராஜா காட்டுக்குள்ள போனா அம்மாவாசை பெருசா வேட்டை எல்லாம் நடத்தலான்னு போனா பலி தெரியாம உள்ள போய் சீக்கிக்கிட்டு காட்டுமராணி கிட்ட மாட்டிக்கிட்டான் காட்டுமராணிங்க காலிக்கு பலி கொடுக்கறதுக்கு சாமுத்திரிக்க லட்சணத்தோட ஒரு ஆளை தேடிக்கிட்டு இருந்தான் ராஜா இல்லையா கொழுக்கு முழுக்குன்னு இருந்தான் இவன் தான் தான் கரெக்ட் சாப்திருக்கா லட்சம் அந்த அருவாலத்துக்கு வெட்டுப்பட்டு போச்சு அப்படின்னு வெட்டுப்பட்ட உயிரை காலிக்கு வெட்டக்கூடாது ஒரு தடவை வெட்டியாச்சு வெட்டக்கூடாது அது காலிக்கு ஆகாது அப்பதான் யோசிச்சா நல்லவேளை இந்த விரல் இருந்திருந்தா தலையே போயிருக்கும் மந்திரி கரெக்டா சொன்னு சொன்னான் அந்த விரல் இல்லாததால்தான் தலையே தப்பிச்சு நேரம் அப்படி எப்படி தப்பிச்சு நேரம் அரை மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ண கூட மந்திரி ரிலீஸ் பண்ணிட்டேன் மந்திரி வந்தோன்ன கட்டி தடிச்சு சொன்னா சொன்ன மாதிரி நடந்து போச்சுட்டேன் எல்லா நன்மைக்கு நீ சொன்ன நல்லவேளை நான் தப்பிச்சுட்டேன் அது சரி ஆறு மாசமா உள்ள இருந்தியே அது என்ன நன்மைக்குள்ள போன இல்ல ஆறு மாசமா உள்ள அதுக்கு மந்திரி சொன்ன நீ எப்போனாலும் பின்னாடி நான் தானே வருவேன் வராத நான் தரிசன இதெல்லாம் சத்தியமான வாக்கு நீ வாழ்க்கையில எல்லாம் நன்மைக்கே நினைச்சா எல்லாம் நல்லபடியாவே நடக்கும் எது நடந்தா நல்லது தாங்க அப்படிங்கிற ஒரு திங்கிங் அது வந்துட்டா வாழ்க்கையில் வேற மாதிரி நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் இப்ப பாரு சபிச்சு நீ பேடியாக கடவுதம் கொடுத்த நன்மைக்கு பின்னாளில் ஒழிந்து வாழ்வதற்குரிய ஒரு வரமாக மாறிவிட்டது இதெல்லாம் நடந்து முடிகிற போது கிருதநாஸன் மீண்டும் வருத்தப்படுறான் என் பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது வழி இல்லையா அப்படி இப்படின்னு அது அந்த பக்கம் இங்க மறுபடியும் காட்டுக்குள்ள இவர்கள் பொழுது போகல தருமன் பீமன் எல்லாம் உரையாடி கொண்டிருக்கிறார்கள் நிறைய முனிவர்கள்லாம் வந்து ஆறுதல் சொன்னார்கள் இது ஒரு அருமையான இடம் மகாபாரதத்துல என்ன ஆறுதல் சொன்னார்கள் தரும வந்து சொல்றாங்க நல மகாராஜா கதை சொன்னாங்க இதுல நிறைய கதை வரும் பாரதத்துல உபகதைகள் எக்கச்சக்கமா வரும் அதாவது நீதி சொல்றதுக்காக அப்புறம் வந்து இப்ப தருமனுக்கு ஆறுதல் சொல்லணும்னா இது மாதிரி பீணா போன ராஜாவை சொல்லணுமா இல்லையா நலனும் சூதாட்டத்தால நாட்டை இழந்த நலன் அந்த கதையை சொல்லி அந்த நலனுக்கே நல்ல கேதி கிடைக்காமையா போகும் அப்படின்னா யோசனை சொல்லுகிறார்கள் முனிவர்கள் இது ஒரு ரகசிய நம்ம வாழ்க்கையில கஷ்டப்படுறவங்களுக்கு ஆறுதல் சொல்வது அப்படிங்கறது முக்கியம் அதை விட முக்கியம் தெரிஞ்சவன் தான் ஆறுதல் சொல்லணும் தெரியாத சொல்ல போனான்னு பிரச்சனை வேற மாதிரி போயிடும் சில பேர் ஆறுதல் சொல்றேன்னு பிரச்சனைய பெருசாக்கிட்டு வந்துடும் அப்ப ஹெட் மாஸ்டர் சொல்லுவார் இந்த வாத்தியாரை கூப்பிட்டு பசங்க எக்ஸாம் போறாங்க நீங்க பசங்களுக்கு தைரியம் சொல்லுங்க நல்லா எழுத சொல்லுங்க பரீட்சை தைரியம் சொல்லுங்க அந்த வாத்தியாட் சும்மா இல்லாம அங்கேருந்து போய் மாணவர்களே இது உங்கள் வாழ்வா சாவா என்ற போராட்டம் நீங்கள் இப்போது கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தால் கதை முடிந்தது நீங்கள் பத்தாண்டு படித்ததும் இப்போது பாழாய் போகிற காலம் நீங்கள் கவனமாக இல்லை என்றால் நீங்கள் எந்த கல்லூரிக்கும் போக முடியாமல் போய்விடும் எல்லாம் வீணாக போய்விடும் ஜாக்கிரதை பரீட்சை என்பது பயமுறுத்துகிற விஷயம் தெரியாத கேள்விகள் வரும் ரெண்டு மணி நேரத்தில் நீங்கள் பதில் எழுத வரும் ஆசிரியருக்கு கையெழுத்து தெரியவில்லை என்றால் அடித்து விடுவா நீங்கள் நன்றாக இருக்க எல்லாம் தான் சொல்லிட்டாரு எப்படி கையெழுத்து புரியாம போடும் மார்க் போட மாட்டாரு இதெல்லாம் ஆறுவர் சொல்ற விஷயமா என்ன சொல்லு தெரியுமா ஒரு வாஜியாரு என்னடா பிளஸ் பெரிய பிளஸ் நம்ம ஸ்கூல்ல எழுதும் அதே மாதிரி நீ எப்படி இதெல்லாம் எழுதி அதே மாதிரி அதையும் எழுதுற அதாவது என்ன பெரிய விஷயம் நீ எத்தனை பரிசாச்சு அதே மாதிரி அது ஒரு பரிசை ரொம்ப ஒண்ணு அழட்டிக்காத அழட்டிக்கா ஒரு மாதிரி பேசாம எழுதி இதே மாதிரி எழுதி பாஸ் பண்ணுவேன் அட்வைஸ் பண்றது போராட்டம் அந்த பேனாவை எடுக்கும் போதே அவனுக்கு வாழ்வோ நடுங்க ஆரம்பிச்சு எழுதலாம் தப்பு தப்பாக போய் ஆறுதல் சொல்றது அறிவுரை சொல்றது இதுவே ஒரு பெரிய விஷயம் சில கிருப்பா இருக்கான் ஆஸ்பத்திரி போய் படுத்து சொல்லும் மோசமா இருக்கும் நினைக்கல நல்லா இருக்கே வந்த எங்க வீட்டுல கூட சொன்னா ஒரு வாரம் கழிச்சு போங்கோ அப்படின்னு ஒரு வாரம் கழிச்சு வந்தா பாலுக்கு தான் வந்திருக்கணும் அப்ப நான் தேரமாட்டேங்கிற மாதிரி தேர்ந்ததே இல்லப்பாரு இந்த லெவல் வந்து அவங்க யாரும் தேர்ந்ததா வரலாறு கிடையாது நீங்க என்ன சொல்லணும் அப்போ ஆஸ்பத்திரிக்கு போறோம் அவன் மூச்சே இழுத்துக்கிட்டு இருக்குது நடக்கவே முடியாம படுத்திருக்கான் என்ன சொல்லணும் தெரியுங்களா அப்போ சயின் போச்சு மோசமா இருந்தாலும் அடுத்த வாரம் நான் வீட்டுல வந்து பாக்குறேன் நீ வேணா பாரு நடமாடிக்கிட்டு இருப்பேன் இனிமே நான் ஆஸ்பத்திரிக்கு வர வேண்டிய அவசியமே இல்ல கரெக்டா நான் வீட்டுக்கு வருவேன் வீட்டுல வந்து பாக்குறேன் எந்த உக்காடுதே வருஷமா செம்பு நான் என்ன சொல்றேன் அங்க போய் சொன்னேன் திருவள்ளூர் சொல்ற போய் அங்கதான் சொன்னார் பொய்மையும் வாய்மையிடத்தை புரை சீர்ந்த நன்மை பயக்கும் எனின்னு பாருங்க ஒன்னு கவலை சத்தியம்தான் இடத்துல பரவாயில்ல குணமாயிடுவீங்க போயிருச்சு லிவர் போச்சுன்னா எல்லாம் போச்சு அர்த்தம் ஒண்ணு தேரவே முடியாது என்னமோ எனக்கு கிடைச்சா அவனை பாக்கணும்னு இருந்தது பாத்துட்டேன் கைய போச்சு ஏதோ கடைசியா உன்ன பார்க்கணும்னு இருந்தது இனிமே எங்க முடியும் அவனுக்கு ஆறுதல் சொல்வது ஒரு பெரிய கலை முனிவர்கள் வந்து என்ன சொல்றாங்க தெரியுமா நலனுடைய கதைய சொல்லி நலன் இதை விட மோசமா இருந்தாப்பா அவனே பெரிய ஆளாயிட்டான் நீ என்ன கவலைப்படுற ஒன்னு கவலைப்படாது இப்படி எல்லாம் நிறைய அறிவுரைகள் எல்லாம் சொல்லி எத்தனையோ முனிவர்கள் நாரத மகர்ஷி வருகிற அவர் சொல்றார் தீர்த்த யாத்திரை போனா நல்லதுப்பா பல தீர்த்தங்களுக்கு நீங்க போயிட்டு வந்தா பல உண்மை உங்களுக்கு புலப்படும் இப்ப கூட ஐயப்பார்கள் மலைக்கு யாத்திரை போறாங்களே என்ன பெருமை யாத்திரை போனா ரெண்டு நன்மைங்க உங்களுக்கு உலகம் புரியும் உலகத்துக்கும் உங்களுக்கு நீ யாத்திரம் வெளியில போனா தான் உலகம் எப்படிப்பட்டதுங்கிறது உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி உலகத்துக்கும் உங்களை தெரிய ஆரம்பிக்கும் நீங்களும் உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு நம்ம பல வெளிநாடுகள் போனா தான் இந்தியா எவ்வளவு கீழா இருக்குங்கிறது தெரியும் இந்த வெளிநாட்டுல இருந்து வாழ்கிற வாழ்க்கை சொர்க்கமான வாழ்க்கை தான் ரயில்வே ஸ்டேஷன் ரயில் ஏழு இருபத்தி நாலு மூணு செகண்ட்னா ஏழு இருபத்தி நாலு மூணாவது செகண்ட் பிளாட்ஃபார்ம் கதவு எங்க திறக்குன்னு ஒரு கோடு போட்டிருக்கோம் அங்கதான் கரெக்டா கதவு திறக்கிறது ஏறி உட்கார முடியுது அத்தனதுக்கு அப்படி வச்சிருக்க வெளிநாடு போயிட்டு வந்தாரோடு உலகத்துக்கு பல நாடுகள் போயிட்டு வந்தாதான் நம்ம எவ்வளவு பின்தங்கி இருக்கோம் அப்படிங்கிற விஷயமே தெரிய ஆரம்பிச்சு அவ்வளவு வளர்ந்து போய் கிடைக்குது உலகத்துல பல நாடுகள் ரயில்வே செக்கிங் கிடையாது டிக்கெட் சக்கர் கிடையாது கேட்ல என்ட்ரி கிடையாது நீங்க பாட்டி டிக்கெட்டை கொடுத்தாதான் கதவே தரக்கும் வெளிய போக வெளிய போயிட்டே இருக்க வேண்டியதா நீங்க உங்க டிக்கெட்டை குடுக்கலாம் கதவு திறக்காது குடுத்துடலாமா அதான் நடக்காது அது சென்சார் இருக்கு கரெக்டா அது பிடிக்கும் கரெக்டா அப்பதான் திறக்கும் நீங்க அங்க இருந்து டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் கொடுத்தா தான் கரெக்டா கதவை திறக்கும் இல்லாட்டி விடாது எத்தனை கணக்கு வச்சிருக்கா எல்லா மிஷின் உட்கார்ந்து தீர்த்த யாத்திரை வாசன வருத்திர யோசனை சொல்லுகிறார்கள் இந்த தீர்த்த யாத்திர புறப்பட்டார்கள் அவர்கள் முதல்லம் அப்படிங்குற இடத்துக்கு போகிறார்கள் லோமச்சர் அப்படிங்கிற ஒரு பெரிய முனிவருடைய அறிவுரையை கேட்டுக்கொண்டு இமயமலையில அவங்க பிரயாணம் பண்ணினார்கள் கந்தமாதனம் அப்படிங்குற இடத்துக்கு போனார்கள் இங்க ஒரு அருமையான நிகழ்ச்சி அந்த கந்தமாதன வெறுப்புக்கு பக்கத்தில் அது இமயமலை சாரல் அது பக்கத்தில் தங்கி இருக்கிறார்கள் ஒரு நல்ல அழகான மலர் ஒண்ணு சௌகந்திக்க மலர் அப்படின்னு பேர் அது பறந்து ஒரு முறை இப்படி வந்து விழுந்தது அந்த கையில் எடுத்தா திரௌபதி அந்த பூ இப்படி பாத்துட்டு பக்கத்துல பீமன் இருந்தான் இந்த பீமன் சொன்னா அந்த பூ ரொம்ப அழகா இருக்கு எனக்கு இந்த பூ வேணும் இது எங்க இருந்தாலும் நீங்க கொண்டு வாங்க நான் இதை தருமருக்கு பரிசு கொடுக்கணும் எனக்கு இந்த பூ வேணும் அப்படின்னு பீமனுக்கு இது வரைக்கும் திரௌபதி ஒன்னு கேட்டதில்லை அவட்டுதான் வேகமா இங்கே கை காற்றும் தொடைக்காற்றும் மூச்சு காற்றும் கனகமணி வரைபோல் கவிங்கோல் சோதி மெய்காற்றும் பறந்தெழுந்து அவன் மூச்சு காத்து கையசிக்கிற காத்து காலச்சுக்கிற காத்துன்னு அந்த அந்த கானகமே கிடுகிடு கிடு அவ்வளவு வேகமா பீமன் இங்கே நேரம் புறப்பட்டு அந்த மலரை தேடிக்கொண்டு போறான் சவுகந்திக்க மலர் அப்படி போகிற வழியில தான் அனுமன் கதலி வனத்துல உட்கார்ந்து இருக்கிற ஒரு இடத்துல பழங்கள் நிறைந்த வனம் கதறி வனம்னு பேரு ஆஞ்சநேயர் உட்கார்ந்து இருக்கிறார் ஆஞ்சநேயர் வாழ நீ அதித்த வேகத்தோட வரா பயலை கண்ட்ரோல் பண்ணு உங்களுக்கு புராண கதப்படி அனுமன் வாயுனுடைய மகன் பீமனும் வாயுனுடைய மகன் அனுமனும் பீமனும் அண்ணன் தம்பி இந்த தம்பி இப்படி வரா அப்படின்னு வாழை நீட்டிக்கொண்டு அனுமன் உட்கார்ந்துருக்கார் இவன் ரொம்ப வேகமா வந்தான் அந்த அந்த வாழ பார்த்த உடனே ஒரு வினாடி தங்கினான் பெரியவங்க காலெல்லாம் நீட்டி கொண்டிருந்தா தாண்ட கூடாது இருக்குன்னா பெரியவங்க தலைமையில கை வைக்க கூடாது குழந்தைங்க நம்மளை விட வயசு இல்ல இல்ல பெரியவங்க யாரோ அவங்க சிரசில் போய் கை வச்சா நம்ம பவர் இழுத்துடும் அவங்க இழுத்துருவாங்க நம்ம வீக்கா போயிடும் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சயின்ஸ் அது ஒரு வேற கணக்கு அனுமன் இப்படி கண்ணால பாக்குற வழியில நீட்டிட்டு இருக்கிற வாழ சுருட்டி வை எங்க அனுமார் இலங்கைக்கு போயிட்டு வந்ததுல இருந்து எல்லா குரங்கும் தன்னை அனுமார்னு நினைச்சுக்கிச்சு எங்க அனுமார் இலங்கைக்கு போயிட்டு வந்ததுல எல்லா குரங்கும் அனுமார்னு நினைச்சுக்கிச்சு அப்ப அனுமார் சொன்னாரு கூப்பிட்ட குரங்கு கிழக்குரங்கு கிழக்குரங்கு கூப்பிடுற அப்ப நான் கிழவன்னு தெரிஞ்சு போச்சு இல்லை ஆமா என்னாலதான் வாழை அசைக்க முடியல நான் என்ன பண்ணுவேன் எதையும் கைகால அசைக்க முடியாம கிழமை உட்கார்ந்துருக்க நீ அசைச்சிட்டு போய் நீ யாரு என்னாலேயே அசைக்க முடியலன்னா நீ யாரு உண்மையை சொல் அப்படின்னு அப்பதான் அனுமன் சொன்னார் நான் தான்ப்பா அந்த அனுமன் ராமனுடைய தூதம் அண்ணா நீங்களா எனக்கு தெரியாம போச்சு என்ன மன்னிக்கணும் தவறுதல நடந்துகிட்டேன் இல்லப்பா ரொம்ப கோபமா வந்தேன் ரொம்ப வேகமா வந்தேன் சாந்தமா போன்னு சொல்றதுக்குதான் குறுக்கோ உட்காந்துருந்தேன் பெரியவர்கள்ட்ட மரியாதையா நடந்துக்கோ உனக்கு நல்லது அன்னைக்கும் நல்லது எனக்கு நீங்க ஒரே ஒரு வரம் கொடுக்கணும்னு நம்ம கேட்டோம் என்ன வரம் எங்கள் கொடியில நின்று நீங்கள் பெருசா குரல் எழுப்பணும் நாங்க சோர்ந்து போற போதெல்லாம் எங்க கொடியில நின்று கொண்டு பெரிய குரல் நீங்க எழுப்புனீங்கன்னா நாங்க உற்சாகமா சண்டை போடுவோம் எனக்கு அந்த வரம் கொடுக்கணும் நான் பீமன் நான் வர்றேன் நல்லா இருப்பேன் கவலைப்படாது நீ தேடி வந்த மலர் இங்க இருக்கு இந்த பக்கமா இருக்கு போய் எடுத்துக்கோ அப்படின்னா ஒரு சின்ன கதை தான் இந்த கதை வச்சாங்க நீங்க யோசிக்கணும் பலசாலி பீமன் அனுமன் ஒண்ணும் அந்த அனுமன் எப்படி பலசாலியா இருக்காசன் அனுமன் ராமாயணத்துல பலசாலி ஆஞ்சநேயன் மகாபாரத்துல பலசாலி பீமன் அந்த பீமனே அனுமன் கிட்ட தோத்து போயிட்டான்னு கதை வச்சிருக்காங்களா என்ன கதை இன்னைக்கு ஒரு ரகசியம் நல்ல பலம் ஒருத்தருக்கு எடுக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்னடா வேணும்னா அனுமனும் புதல்வர்கள் வாயுவின் புத்திரர்கள் என்ன ரகசியம் தெரிய நம்ம மூச்சு காட்டு ஓடுது இல்லையா சுவாசம் அது வெளியில போயிட்டே இருக்கிறதால்தான் வீக்கா போயிட்டே இருக்கிறோம் அத நல்ல உள்ளுக்குள்ள சேர்த்து சேர்த்து சேர்த்து சேர்த்து வச்சிருச்சா வச்சிருந்தா பயங்கர பலசாலியா இருக்கலாம் வாயு வாயு புத்திரர்கள் ரெண்டு பேரும் பலசாலி அதாவது வாயு உள்ளுக்குள்ள யார் குவித்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் பலசாலி வெளியில் விடுகிறவர்கள் பலம் குறைவானவர்கள் எப்படி சார் தெரியுது தொழிலாளர்கள் சக்கர மூட்டை நூறு கிலோ மூட்டை தூக்குவாங்க சக்கர மூட்டை எப்படி தூக்குவாங்க நினைக்கிறீங்க அப்படி தம் கட்டி மூச்சு காட்டு உள்ள நிறுத்திட்டு அப்படியே திரும்பி தோல் மேல வைப்பாங்க சக்கர மூட்டையை மூச்சு அடக்கிக்கிட்டே நடந்து வந்து கீழே தழுட்டு அந்த மூட்டையை தள்ளி தழு பெருசா மூச்சு விடுவாங்க இப்பதான் யோசிக்கணும் உள்ள அடக்கிற போது பயங்கர பலசாலியா மாறுதான் உண்மையா இல்லையா இன்னொன்னு பாருங்க வாரியார் சொல்வார் மெயின் ரோட்ல லாரி போகுது ன்னா இரும்பு இருக்குது ஆனா டன் இருக்கிற இரும்பு அந்த லாரி தூக்கிட்டு போகுது வீல் என்னடா இருக்கு டயர் மட்டுமா இருக்கு டியூப் இருக்கு டியூப் மட்டுமா இருக்கு காத்து காத்து பங்கர் ஆயிட்டா கம்முனு லாரி உட்காந்துருக்கு அப்ப என்ன போகுது அந்த அவ்வளவு வெயிட்டையும் தூக்கிக்கிட்டு நகருகிறது எதுன்னா காற்று அவ்வளவு டன் ஏற்றிருக்க பாருங்க வெயிட் அது ட்யூபுக்குள்ள இருக்கிற காற்று தான் கம்ப்ளீட்டா தாங்கிட்டு நகரு அதாவது காற்றுக்கு இருக்கிற பலம் உலகத்துல வேற யாருக்கும் கிடையாது காற்று தான் பலம் தருவது அதான் காற்றின் புதல்வர்கள் அனுமனும் பீமனும் பலசாலி என்று ராமாயணம் மகாபாரதம் சொன்னது அதுல ஒரு குறிப்பு பாருங்க பீமனை விட அனுமன் பலசாலி இத்தனைக்கும் அவன் கிடையாது அனுமன் கிழமை இவனை விட வயசு முதிர்ந்தவங்க பலசாலியா இருப்பாங்களா பலசாலியா இருப்பாங்களா பலசாலி வச்சா என்ன விளங்குதா பீமன் கல்யாணம் ஆகி பொண்டாட்டி பிள்ளையோடு அனுமன் பிரம்மச்சாரி எல்லா காலத்திலும் பிரம்மச்சாரிகள் கிரகஸ்தனை விட பலசாலியாக இருப்பார் ஏன்னா அவர்கள் தங்களுடைய ஆற்றலை விரயமாக்குவதே இல்லை உண்மையான பிரம்மச்சாரிகள் இல்லத்தாரை விட எப்போதும் பலசாலியாக இருப்பார் ஏன் இப்ப ஐயப்பன் வழிபாட்டுல பிரம்மச்சரிய விரதம் நாற்பது நாள் மண்டல விரதம் அபரிமிதமானி பிரம்மச்சாரியா இருந்தவன் அப்படிங்கிற கதை இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு இப்படி அனுமனை சந்திச்சுட்டு நேரம் இங்கே தேடி மேல போனா அந்த சௌகந்திக்க மலர் என்பது குபேரனுடைய தோற்றத்துல இருந்தது தோற்றத்துல அதை பறித்து கொண்டு வந்து திரௌபதி கையில குட்டான் அந்த திரௌபதி அந்த பூவை அவள் தலையில வச்சுக்கல அந்த பூவை என்ன பண்ணினால் அவள் தல்ல வைத்துக் கொள்ளாமையே தருமருக்கு கூப்பிட்டுட்டார் அந்த பூவை இது ஒரு முறை நடந்தது இதற்கு நடுவில் அர்ஜுனன் இன்னும் வரலயே அர்ஜுனன் மேல போன இன்னும் வரலையே அப்படிங்கிற வருத்தத்துல இருக்கிறார் இன்னொரு சின்ன கிளைக்கதை ரெண்டாவது முறை அதே மாதிரி ஒரு பூ வந்து பறக்கிறது அந்த பூவை பார்த்து திரௌபதி எனக்கு அந்த பூ வேணும் அப்படின்னு ஒரு சின்ன அழகு பாருங்க முதல் தடவை அந்த பூவை போது குபேரன் தோட்டத்தை கண்டுபிடிச்சு கேட்டேன்னு நினைச்சேன் ஒரு நல்ல கணவன் எப்படி இருக்கு ஒரு துணிக்கடைக்கு போற போது மனைவி எந்த புடவையை இப்ப வாங்குற எதை உத்து ஊத்து பாக்குறா ரெண்டையும் பார்த்துட்டா அன்பு வருளுக்கு இயல்பு நீங்க என்னதான் வாங்கி கொடுத்தாலும் கடைசியா உன்னு பாத்துட்டு வாங்க முடியலயா அவங்களால வாங்கி கொடுத்துட்டா தான் அதான் சில பேர் சொல்லுவாங்க நினைக்கிறீங்க செலுக்க முடியாதுல்ல போதும் வசதி வரும்போது என்ன அர்த்தம் உனக்கு வாங்கி கொடுக்க வக்கு இல்ல அர்த்தம் சில லேடிஸ் ரொம்ப கிடைக்காங்க தெரியுமா உங்களுக்கு என்ன இந்த தீபாவளி கடை கூட்டு போனாங்கிட்டேன் இது நல்லா இருக்குதா இது நல்லா இருக்கா ரெண்டு இடத்துல வச்சு நல்லா இருக்கும் அவன் எப்பவுமே அதெல்லாம் இருக்காது ஒரே ஒரே வேலையா இருக்கிறதால இது ஏன் பிரச்சனை இது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு சொல்லுங்களேன் அப்படின்னா உங்களுக்கு எது பிடிச்சிருக்க உடனே இந்த கலர் பிடிக்கிறது போல் இருக்காச்சுன்னா இந்த கலர் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறீங்க ஆனா எனக்கு இதானே புடிச்சிருக்கு ஒண்ணே வந்து பிடிக்குதான் எடுத்துக்கமா அது எப்படி சொல்ல முடியும் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வாங்கி தெரியுங்க அப்போ உங்க பிரியத்துக்கு ஒண்ணு இல்லாம நம்பாட்டுக்கு எப்படி வாங்க முடியும் இது எனக்கு பிடிச்சிருக்குல என் மனசு கஷ்டப்படும் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு இத வாங்கலா உங்க மனசு கஷ்டப்படும் ஒண்ணு பண்ணுவோமே ரெண்டிமே வாங்கிட்டு வச்சுங்க உங்க இஷ்டத்துக்கு எடுத்தாப்பில ஆச்சு இஷ்டத்துக்கு எடுத்தாப்பிள் ஒண்ணாம நல்ல கணவனுக்கு நகை போட்டு மகிழ்ச்சியா ஒரு மோதிரம் என்ன பண்ண முடியும் போடலாம் ஒரு மைனஸ் செயல் போடல என்ன பண்ண முடியும் அவங்களுக்கு எவ்வளவு போட்டுக்கலாம் பாழ்க்கையினுடைய ருச்சியை மனைவிக்கு அதை கொடுத்து அழுகு பார்க்கறதுதான் பீமன் அப்படிப்பட்ட கணவன் அதை இன்னொரு பூ ஆரம்பிச்சா நிறுத்து நான் முதலே பார்த்துட்டேன் நீ அதை விரும்புவேன்னு எனக்கு தெரியும் கொண்டு வர அந்த இரண்டாவது முறை போற போது பெரிய பிரச்சனையா போய் குபேரனுக்கு அவனுக்கு அடிதடி வந்து அப்புறம் தருமர் போய் காப்பாற்றி பீமனை அழைத்து கொண்டு வருகிறார் எதுக்கு இந்த கதைனா பீமன் உடல் பலத்துல ரொம்ப பலசாலி ஆனா நியாய அந்நியாயங்கள் அவ்வளவா அவனுக்கு தெரியாது என்ன தோணுதோ அதை செய்யலாம் தர்மர் தான் போய் குபேரனை சமாதானப்படுத்தி பீமனை அழைத்துக் கொண்டு வருகிறார் நானே கவலையா இருக்கிறா அர்ஜுன எங்க போன வரலன்னு வருத்தப்படுறேன் நீ வேற அப்பப்ப பிரச்சனையை உண்டு பண்ணாதடா கொஞ்சம் அமைதியா இருந்தா பீமா அப்படின்னு அர்ஜுன தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இதுக்கு நடுவுல அர்ஜுன் அங்க வந்து சேருகிற அவருடைய தேவலோகத்த அனுபவங்கள் எல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கறதெல்லாம் அவன் சொல்றான் அப்படின்னு வெல்ல முடியாதவர்களை அவர் எப்படி வென்றான் என்றெல்லாம் கதவர் இதுக்கு அப்புறம் ஒரு நாள் எல்லாரும் மகிழ்ச்சியாக இந்த காட்டுல இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த காட்டுல இருந்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்துல ஒரு நாள் பீமனை காணும் எப்பவும் தருமருக்கு வந்து பீமன் மேல ஒரு கண்ணு உண்டு கொஞ்சம் முரட்டு பயன் எப்பவுமே ஒரு தாயா நாலு வச்சுக்கோ அந்த முரட்டு பயன் தான் நினைச்சுட்டே இருப்பேன் எங்க போனா இங்க சண்டைக்கு போய் என்ன ஆனும் யாராவது எங்கயா சோடா புடிச்சா முதல்ல என்ன ஆனான்னு தெரியலையே பெரிய பையன் அமைதியை சைக்கிள்ல பாத்துட்டு வாரா அவன் சத்தம் போடுவான் எனக்கு ஒரு வேலையில போய் அடி வாங்கிட்டு வருவா நான் போய் போட போட போட அவனை போய் முதல்ல பாத்துட்டு வரா தாயினுடைய இயல் முரட்டுப்பள்ளையதான் கவலைப்படுக இருப்பான் அதே மாதிரி தருமருக்கு எப்ப பார்த்தாலும் பீஷ்மன் இந்த பீமனான ஒரு கவலை பீமனை காணும் அப்படின்னு மனசு பதறுது அந்த பையன் எங்க போயிட்டான்னு தெரியலையே மனசு பதறு இவன் என்ன பண்ண காட்டுக்குள்ள எப்படி போன பாருங்க நான் முதல் நாள் ஆரம்பிச்சேன் நகுஷன் அப்படின்னு ஒரு கதை அந்த நகுசன் மேலே இந்த பாம்பாயி மலப்பாம்பாய் கீழே விழுந்தான்னு முதல் நாள் கதையில சொன்னேன் முதல் நாள் பல பேர் வந்துக்க மாட்டீங்க அந்த சுருக்குமா சொல்றேன் மேல போன ஒருத்தன் நகுஷன் பேரு மல பாம்பாய் கீழே விழுந்தா அவனுக்கு என்ன அதிர்ஷ்டம்னு கேட்டா ஒரு நாளில் ஒரு குறிப்பிட்ட பொழுதில் யார் அவங்கிட்ட வந்தாலும் அவங்க சுயச்சிடுவான் அவன் நகரவே மாட்டான் யார் வந்தாலும் அந்த வேலையில் இவன் தான் உணவை தேடி எங்கேயும் யார் வந்து சிக்கலோ அவர்கள் நகுசன் சாப்பிட்டுவான் அந்த நேரம் கரெக்டா பீமன் போன அவன் பரம்பராங்கிற பத்தில அவன் கவலை கிடையாது சுருட்டிட்டான் சாப்பிட போறான் சாப்பிடுவதற்கு முன்பு விழுங்குறதுக்கு முன்பு தருமர் போயிட்டார் அந்த இடத்துக்கு அவரு ஒரே கவலை தேடிமன் பண்ணபொழுது அவன் பலத்தால எல்லாம் சாதிச்சிருக்கான் பீமன் அவன் நினைச்சிட்டு இருக்கான் நம்ம அண்ணன் தர்மன் வேஸ்ட் சும்மா நாம அவர் கவர்னர் மாதிரி வச்சிட்ட அவர் ஒன்னும் பவர் கிடையாது அவர் ஒன்னும் பெருசா சாதிக்கல நம்ம குடும்பத்துல அவர் இருந்து ஒண்ணுதான் இல்லையா ஒண்ணுதான் மூத்தவர்கிட்ட ஏதோ இந்த குடும்பத்துல நாம பலசாலியா இருக்கிறதால இந்த குடும்பம் காப்பாற்றப்படுது நம்மள விட்டா அர்ஜுனம் வில்லால காப்பாத்துவோம் நாம உடம்பால காப்பாத்துவோம் இவர் சும்மா பேருக்கு ராஜான்னு உட்கார்ந்துட்டு இருக்கார் இவர் தண்டம் அப்படின்னு ஒரு மனசுல ஒரு எண்ணம் அண்ணன் மதிப்பான் ஆனா அந்த ஆழ் மனசுல ஒரு எண்ணம் இவர் வேஸ்ட் அப்படி அதுக்கு அடிப்பாருங்க இப்போ இவன் உடம்பால பாம்ப தள்ளி தள்ளி தள்ளி தள்ளி பார்த்தா அந்த பாம்பு ஒன்னு பண்ண முடியாது அப்ப தருமர் தர்மர் பாம்பு சொன்னார் ஆகாரம் தானே வேணும் என்ன புடிச்சுக்கோ இவனை விட்டுடும் அவன் எங்க குடும்பத்துல வாழ வேண்டியவன் அவன் இருந்தா தான் நாங்க அந்த யுத்தத்தையே ஜெயிக்க முடியும் நான் இருந்தாலும் ஒண்ணுதான் இல்லையனாலும் ஒன்னுதான் இவன் மனசுல ஓடுற எண்ணத்தை அவர் சொல்லிட்டார் நான் இருந்தாலும் ஒண்ணுதான் இல்லையனாலும் ஒண்ணுதான் நான் செத்தா ஒரு நஷ்டம் கிடையாது ஆனா இவன் செத்தா நாங்க ஜெயிக்க முடியாது இவனை விட்டுடும் என்ன புடிச்சுக்கோ அந்த பாம்பு சொல்லி நான் சொல்லு நான் திருப்தி ஆகிட்டா சரி கேளு கடுமையான வருகிறது சந்தியாந்தனா வேதன் சொல்றவனா யார் பிராமணன் ஒரு கேள்விக்கு பதில் பாருங்க உண்மை கொடை பொறுமை ஒழுக்கம் கருணை தவம் இவம் இரக்கம் இவைகள் உடையவன் எவனானாலும் அவன் பிராமணன் சொல்ற வார்த்தது அறியத்தக்க பொரு உலகத்திலே அறிந்து கொள்ளத்தக்க பொருள் கால தேச வஸ்து இல்லாததாய் சுகதுக்கம் இல்லாததாய் உள்ள பரம்பொருள் ஒன்றுதான் உலகத்தில் அறியத்தக்கது இந்த மாதிரி பாம்பு நிறைய கேள்வி எல்லாம் கேட்கறது இப்படி கேட்க கேட்க கேட்க கடுமையான கேள்வி சொன்னா கொஞ்சம் சர்ச்சை கூட வரும் பிராமணன் தன்னுடைய குல ஆச்சாரங்களை விட்டுவிட்டாலும் அவன் மேலானவனா இல்லை அவன் தாழ்ந்த நாலாம் வர்ணத்தவனை விட கீழானவன் வியாசபாரத்தில் அப்படியே எப்போ அவன் தன்னுடைய சமூகத்துக்குரிய அந்த நியமனங்களை எல்லாம் கையாளலையோ அப்ப அவன் கீழ்தான் போறான் இது மாதிரியான சர்ச்சைகள் சமூகத்துக்கு தேவையான கருத்துக்கள் இத வந்து தர்மனை பார்த்து அந்த மலைப்பாம்பு கேட்க தர்மன் பதில் சொல்லிக்கிட்டே வர அந்த பாம்பு திருப்தி ஆயிடுச்சு நான் நீண்ட காலமா இருந்த குழப்பங்கள்லாம் நீங்கிட்டேன் அப்படின்னு அந்த பீமனை விட்டது நகுஷனாக மாறி அது மேலே போச்சு அப்பதான் ரியலை தர்மான் தருமனுடைய மேன்மையை மொதோ தடவையா உணர்ந்தானா அண்ணா நிஜமாவே நீ மேலானவன் தான் நீ இல்லா இந்நேரம் நீ வந்ததால தான் உயிரோடு தப்பிச்சேன் உலகத்திலேயே பெரிய பலம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன் ஒரு சந்தர்ப்பத்தில் உடல் பலம் ஒண்ணுமில்லாம போயிடும் அப்ப உன் அறிவு பலம் தான் மேலானது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் இவ்வளவு நாள் உன் தாழ்வா நினைச்சேன் கால உடம் கொஞ்சம் நீங்க மனசுல வச்சுக்க வேண்டிய இடம் நீங்க பக்கத்து ஊரு பாகிஸ்தான் நமக்கு பாகிஸ்தான் இதுவரைக்கும் எத்தனை மில்டரி ரூல் வந்திருக்கு தெரியுமா மில்டரி ராணுவ ஆட்சி நிறைய தடவை வந்து அங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட பல கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்ணி வெளியே தள்ளிட்டு யாராவது ஒரு சர்வாதிகாரி ஏரி உட்கார்ந்து பாகிஸ்தான் ஆன் இருக்க விடுதலையானது இந்தியா ஒரு நாடாவது ஒரு சர்வாதிகாரி இந்தியாவில் உட்கார்ந்துருக்க உட்கார்ந்து இங்க நீங்க பாருங்க இப்ப இருக்கிற நம்முடைய பிரைம் மினிஸ்டர் கொஞ்சம் முதுமை வந்துருச்சு நடக்க சிரமப்படுறார் கால் வெளியவர் நடக்கை மினிஸ்டர் சங்கரதயாச்சரமா ஜனாதிபதியா இருந்தார் நடப்பார் கேட்டார் விமானப்படை தளபதி கப்பல் படை தளபதி நிக்க முடியாம வாங்கி உட்கார்ந்தா நிக்க முடியாது ஆனா சங்கர்தயாச்சரமா சொல்யூட்ட ஒரு மாதிரி சிரமப்பட்டு வாங்குவ இந்த நாட்டோட மேன்மையை அங்கதான் அடங்கியிருக்கு என்ன கவனிச்சிங்களா ஆற்றலும் உடல் பலமும் ஆயுத பலமும் உடைய ஒருவனும் பெரியவன் அல்ல அறிவில் சிறந்தவன் தான் என்று உலகத்துக்கு அறிவித்த நாடு இந்தியா ஏ ராணுவங்கள் நம்ம எவன்கள் தான் நிக்க நீ எவ்வளவு பெரிய ராணுவத்தில் பெரிய பதவியா இருந்தாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது இந்த ராணுவத்தில் பெரியவனா இருந்தாலும் கூட மக்கள் நம்பிக்கைக்கும் மரியாதைக்கும் உரிய ஒருவன் உடல் பலவீனமாக இருந்தாலும் அவனே வணங்கத்தக்கவன் என்பதை ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாகவும் காப்பாற்றி கொண்டிருக்கிறது பாரதம் அதை ஒரு நாள் கூட காப்பாற்றாத நாடு பாகிஸ்தான் துப்பாக்கி பலம் தான் துப்பாக்கி எடுத்தவன் தான் இருப்பான் துப்பாக்கியோட வரணும் இருக்கான் இந்த நாடு அப்படி இல்லை இந்த நாட்டுல என்ன எவ்வளவு பெரிய சட்டம் வச்சிருக்கோம் மூணு ராணுவ தளபதிகளை ஒரு சராசரி மனுஷனுக்கு வச்சுட்டான் என்ன புரியுதா பாரத கதையில தருமன் பெரிய பலசாலி இல்ல உடல் வலிமையில் பெரியவன் பீமன் வலிமையில் பெரியவன் அர்ஜுனன் நாம பீமனையும் ஹீரோவாக்கல அர்ஜுனையும் ஹீரோ ஆக்கல தருமனத்தான் ஹீரோ ஏன் வலிமை உடைய ஒருவனை விட கருவிகளில் போர் வலிமை உடைய ஒருவனை விட தர்மத்தில் பெரியவன் பெரியவன் என்பது பாரத நீண்ட கால தத்துவம் வீக்கா இருக்கிற தருமனை அதன் பிறகு இவர்கள் கானகத்தில் தங்கி கொண்டிருக்கிறார்கள் பலவிதமான சோதனைகள் எல்லாம் வருகிறது அங்க துரியோதனுக்கு பீஷ்மர் அறிவுரை சொன்னார் அப்பா நான் சொல்றதை கேளு பெரிதாக வளர்த்துக் கொள்ளாதே அப்படின்னு அவன் கேட்கல அவன் சொன்னா தருமர் ஒரு யாகம் நடத்தினாரம் அந்த யாகத்தை நடத்தோடு அடுத்த யாகம் வைஷ்ணவம் யாகத்தை நடத்தினான் அந்த யாகத்துக்கு பல பேர் வந்து துரியோதனுக்கு பரிசல்லாம் கொடுத்தாரு திருப்தி அவன் நம்ம அந்த அளவுக்கு யாகம் நடத்தாட்டாலும் அவனுக்கு நிகராக ஒரு யாகம் நடத்திட்டோமி அப்படின்னு ஒரு நாள் காட்டிலே இவர்கள் பாண்டவர்கள் தங்கி இருக்கிற போது வியாசரே வந்து நீங்க இந்த இடத்துல இருந்து வேற காட்டுக்கு போங்க அப்படிங்கிற காமியம் தைத்தவனம் ஒவ்வொன்னா தங்கி கொண்டிருக்கிறார் ஒரு நாள் துர்வாசர் துர்வாசர் யாருமே ரொம்ப கோபம் வரக்கூடிய ஒரு பெரிய துறவி மகரிஷி துர்வாசர் அவரு துரியோதனுடைய அரண்மனைக்கு போனார் துரியோதனுடைய அரண்மனைக்கு போன அவன் என்ன பண்ணினா அவரை வரவேற்றான் உட்காந்து வச்சான் துர்வாசருக்கு எப்ப கோபம் வரும் தெரியாது அவருக்கு சாப்பாடு போட்டான் பணிவிட பண்ணினான் ரொம்ப சந்தோஷமா உட்கார்ந்து இருந்தார் புறப்பட போற போது துர்வாசர் துரியோதனை கேள்வி கேட்டா டே என ரொம்ப மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டாடா ஒரு குறை இல்லாம சந்தோஷம் நான் இருந்துட்டேன் இப்படி இருந்ததே இல்ல எப்ப போனாலும் எங்கேயாவது கோபப்படுற மாதிரி ஒரு வாய்ப்பு வரும் அப்படி இல்லாதபடி என்ன பார்த்துக்கிட்டேன் நான் உனக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணு நினைக்கிறேன் உனக்கு என்ன வேணும் என்னமோ கட்டுக்கலாம் எவ்வளவோ கட்டுக்கலாம் அவன் புத்தி எப்படி போச்சு பாருங்க இந்த முனிவரை பேக் பண்ணி தருமன் தான் அவர் சாப்பாடு போட முடியாத நேரத்தில் இவர் போய் அங்க நிக்கணும் அப்ப சாப்பாடு இல்லேன்னு அவன் சொல்லணும் இவர் அவனை சபிக்க நம்மளால தருமனை ஒழிக்க முடியாது இந்த முனிவரை ஞாபகமா பேக் பண்ணி அனுப்பிச்சுட்டா கண்டிப்பா தருமனை ஒழிச்சுடலான்னு முடிவு பண்ணி பிரபு என்னுடைய வீட்டை நீங்கள் விருந்து ஒண்ணு மகிழ்ந்த மாதிரி வீட்டுலயும் போய் ஒண்ணு மகிழனும் சாப்பாடு போட்டு அவனும் வச்சிருவான் அப்புறமா போன அப்புறமா பாத்திரத்துல ஒண்ணு வராது இவரு பட்சியில சாபம் கொடுப்பாரு அதுக்கு ஏற்பாடு பண்ணி அங்க போகணும் துருவாசரும் ஒத்துக்கிட்டு போற இப்ப நமக்கு ஒரு டவுட் வரும் அவருக்கு ஏன் இந்த புத்தி வந்தது இவனுக்கு இதே புத்தி அவருக்கு எண்ணம் வரலாமான் அவர் என்ன ஐடியால போறாரு அப்படி போனாலும் தர்மன் ஜெயிப்பான்னு உலகத்துக்கு தெரியணும் இல்லையா தருமனுடைய நேர்மையை காட்டுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இல்லையா கரெக்டா போறேன் முடிச்சு திரௌபதி சாப்பிட்டு பாத்திரத்தை கழுதி கமிட்டா பாருங்க திருவாசர் போயிட்டு போனா அப்பா தர்மா நாங்க நிறைய சிஷியர்களோட வேற ஆயிரக்கணக்கான சிஷ்யர்களோ நாங்கெல்லாம் பசியா வந்துருக்கோம் சாப்பிடணும் ஒண்ணு இல்ல குளிச்சுட்டு வரோம் நதியில போய் சாப்பாடு தயார் பண்ணுவேன் நடிங்கட்டான் தருமன் திரௌபதிய கேட்டான் அவன் சொன்ன கல்வி கமித்தியாச்சு என்ன இவரா வந்திருக்க மாட்டாரு அவன் தான் அனுப்பிச்சிருப்பான் எப்படி இவரு சாபத்துல அஞ்சே நிமிஷம் டைம் கூட போய் அவனை கொண்டு வந்துடும் அப்படின்னு நிம்மதியா செத்துருவோம் ஒன்னு வச்சிருக்கிறோம் ஆபத்தில் உதவிக்கு நூறாம் நம்பர் செய்யவம் அப்படின்னு கூப்பிடுனா கிருஷ்ணா டக்குனு வந்தான் வந்த கிருஷ்ணன் என்ன சொன்ன பாருங்க தருமனை ரொம்ப பசியோடு இருக்கிறேன் சாப்பாடு போடுங்க திரௌபதி கேட்டா கிருஷ்ணா விளையாடுறியா எனக்கு எத்தனை சம்சாரம் தெரியும் ஒரு தீஸ் ஒருபட அவர் அப்பதான் ஜோக் அடிச்சார எப்படி வாரியா ரொம்ப அழகா சொல்ற சத்தியபாம சொன்னாலும் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிருக்கேன் முருங்காய் சாம்பார் பண்ணிருக்கேன் சாப்பிட்டுட்டு போங்க அவரு சத்தியபாமா உடனே ருக்மணி வெளியே வந்தாலும் நான் தக்காளி ரசம் வச்சிருக்கேன் கீரை கூட்டு வச்சிருக்கேன் எங்கிட்ட நீங்க சாப்பிட்டா என்ன எதுக்கு அங்க சாப் பண்ணும் அப்பதான் சத்தியபாமா வீட்டுக்கு சாப்பிட போனா ருக்மணிக்கு கோவம் வரும் ருக்மணி வீட்டுல சாப்பிட போனா சத்தியபாமா கோம் வரும் வேண்டாம் என் தங்கச்சி கூப்பிடுற அங்க சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு நான் பசிக்கு சாப்பாடு போடுறது என்ன தெரியுதுண்ணா ரெண்டு மூண்டாட்டுக்காரனுக்கு சாப்பாடு கிடைக்காதுன்னு தெரியுதுண்ணா ரெண்டு வீட்டிலும் சாப்பிட பிரச்சனை இல்ல அதுக்காக தபாச்சி வெளியே வந்துட்டாரா கிருஷ்ணன் வந்துட்டு சொன்னாரா நான் தங்கச்சி வீட்டுல சாப்பிடலாம்னு வந்துட்டேன் கமிட்டிம்டா இப்பொண்டா பாப்போம் கிருஷ்ணா கருவி கொண்டா அவ கொண்ட அச்சய பாத்திரத்தை காமிச்சோம் கிருஷ்ணா எப்படி தேடி தேடி தேடி தேடி பாத்தார் அதுல ஒரே ஒரு இதழ் கீரை அதுல ஒரு சோத்து பருக்க அது ஒட்டிக்கிட்டு இருக்கு ஒரே ஒரு இதழும் அதுல அந்த சோத்து பறிக்கி எப்படி இருக்கு பாருங்க அதை பார்த்தாராம் அட்ரட் இது போதுமே அப்படின்னு அந்த கீரையோட அந்த அன்னத்தை எடுத்து வாயில வச்சு அந்த கிருஷ்ணன் இந்த அண்ட சராசரத்தை சரீரமாக உடைய நான் திருப்தி அடைவது சத்தியம் எல்லா உயிர்களும் திருப்தி அடைகட்டும் ஏன்னா இந்த அண்ட சராசரம் அவருக்கு உடம்பு அவர் ஆத்மா அப்ப அவர் திருப்தி அடைஞ்ச சத்தியம்னா எல்லாருக்கும் அதே வினாடி அந்த பசி நீங்கி இருக்கணும் சொல்லிட்டு உறிஞ்சு உறிஞ்சு நானும் அவ்வளவுதான் குருவாசருக்கு வயிறு நிறந்துருச்சு அவர் நதியில குளிச்சுட்டு இருக்கிறார் அவர் சொன்ன சாப்பிட முடியும்னு நினைக்கிற ஒரு வாரத்துக்கு சாப்பிட முடியாது நாம தருமன வேற வைக்க சொல்லுமே எந்திரிச்சு போனா அவன் என்ன திட்டு திட்டுவானோ தெரியலையே இப்ப என்ன பண்றதுவாசவ இது அழகு பாருங்க அவ கழுவி கமுத்துன பாத்திரத்துல ஒரு பருக்கையும் ஒரு கீரையும் இருந்தது இதுல என்னடா தெரியுதுன்னா மகாராணியாவே அவன் வளர்ந்துட்டாலே பத்து பாத்திரம் தேய்க்க தெரியாதுன்னு தெரியுதுன்னு அதை விட முக்கியமா தகவல் என்ன இருக்குன்னா இப்பவும் நம்ம வீட்டு சில பேர் ஒரு கீரையோட ஒரு சோத்து பருக்கியோட பாத்திரத்தை கழுவி வைக்கிறாங்களே ஒரு ஆபத்து வந்தா உபயோகமா இருக்கட்டும் அவங்க கழுவி வைக்கிறாங்க சாப்பாடு தயாரா இருக்கு எங்க தயாரா இருக்கு எங்க போய் கூப்பிடுற அப்படி பீமன் இங்கே நதிக்கரை வழியா போய் மகரிஷி இருந்து தயார் அப்படின்னு அவர் தண்ணிக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டாரா வெளியாங்க அதாவது வெளியில தண்ணிக்குள்ளேயே நீந்து வேற வெளியா வெளியில போயிட்டாங்க இப்படி பலவிதமான சோதனைகள் வந்த போதும் எல்லா சோதனைகளையும் எல்லா கஷ்டங்களையும் கண்ண பெருமானுடைய கருணையினாலே அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் திக்கு தெரியாத காற்றில் அவர்களுக்கு எத்தனை துக்கங்கள் வந்த அது இறைவனுடைய கருணையினாலே வெற்றி உடையதாக அமைந்தது நம்ம ஒரு நாள் தலைப்பு இருக்கோம் விராட பருவம் இன்னைக்கு வரணும் நாளைக்கு பாதியில விராட பருவம் முடிஞ்சு கிருஷ்ணன் தூதா ஆரம்பம் பாதி பாதி நாளைக்கு அந்த பகுதி ரெண்டும் இணைந்து நாளை பேசப்படும் என்பதாக சொல்லி இன்றைய உரையை இந்த அளவில் நிறைவு செய்கிறோம் ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே ஷ்ணும் சசிவனம் சதுர்புஜம் பிரசன்னோந்தை